வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களை இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோட தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் நல்ல சொற்களை பேசணும் அதனால என்னென்ன பயன்கள் விளைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பாத்துட்டு தான் இருக்கோம் தொடர்ந்து நாம் நல்ல சொற்களை மட்டுமே பயன்படுத்தி வரக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா வல்லலார் சுவாமிகளை எடுத்துக்கலாம் அவர் வந்து அவர் அருளிய பல பாடல்கள் அல்லது அறக்கருத்துக்கள் நல்ல சொற்களாக இருக்கப் போயின் இன்றளவும் எல்லோருடைய மனதிலும் நின்று அல்லது அந்த பாடல் வரிகளையும் அறக்கருத்துக்களையும் வழங்கியமைக்காகவே அவர் மனிதனுள் ஒருபடி மேன்மையாக கருதப்படுகிறார் என் ஐயர் வள்ளுவர் கூட அப்படித்தான் இரு ஆண்டுகளுக்கு முன்பே எழுதி சென்றிருந்தாலும் கூட ளவும் திருவள்ளுவர் என்ற ஒரு தனிநபரை நாம் அனைவரும் துதித்தி போட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஏன் அவ்வாறு செய்கிறோம் அப்படின்னா அவர் செய்த ஒரே ஒரு நற்செயல் நல்ல சொற்களை அருளி சென்றதுதான் நம்முடைய வாழ்வில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு செயல் அப்படிங்கிறது நல்ல சொற்களை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அப்ப நல்ல சொற்களை பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய குண இயல்பும் நன்மையாகவே இருக்கும் அவரை இருந்ததுன்னா இந்த உலகத்துல இன்பத்தையும் நம்முடைய மரணத்திற்கு பின்பும் மரணமில்லா பெறுவாள்வன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரியான ஒரு அருளையும் நம்மால் பெற முடியும் ஆக அத்தகைய நிலையை பெறணும் அப்படின்னா நாம் நம்மோடு சார்ந்து இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல இன்னும் எல்லோருடத்திலுமே இந்த நல்ல சொற்களை பயன்படுத்தி பழக வேண்டும் நல்ல சொற்கள் பிறரை காயப்படுத்தாமல் இருப்பது மட்டுமல்ல பிறருடைய மனதிற்கும் இன்பத்தை தரும் ஆக அத்தகைய நிலையை நாம் அடைய பழகிக்கொள்ள வேண்டும் இதனை வள்ளுவர் வலியுறுத்தும் பொழுது நல்ல சொற்களை பயன்படுத்துவோருக்கு இம்மையில் நல்ல இன்பத்தையும் மறுமையில் அருளையும் பெற முடியும்னு திருக்குறள் அரத்துப்பால் அதிகாரம் பத்து இனியவை கூறல் குரல் என் தொண்ணூத்தி ஏழு நயனின்று நன்றி பயக்கும் பயனின்றி பண்பின் தலைப்பிரியாச் சொல் மீண்டும் குரல் நயனின்றி நன்றி பயக்கும் பயனின்று பண்பின் தலைப்பிரியா இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி